தடுக்கப்பட்டவையும் தெளிவாக உள்ளது இவ்விரண்டுக்கும் இடையே சந்தேகமானவைகளும் சில உள்ளன அவற்றை மக்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் சந்தேகமானவற்றை விட்டு ஒருவன் தவிர்ந்து கொண்டால் அவன் தன் மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றிக் கொண்டவர் ஆவார் சந்தேகமானவற்றில் ஒருவர் மூழ்கிவிட்டால் அவன் அவன் வேலியை சுற்றி ஆடுகளை மேய்க்கும் போலாவான் சில வேளை அந்த வேலியையே அவை மெய்ந்துவிடக்கூடும் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு வேலையில் அதாவது ஒரு தடுப்பு எல்லை உண்டு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் வேலி என்பது அவனால் தடை செய்யப்பட்டவைகளாகும் நிச்சயமாக உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது சரியாகிவிடும் உடல் முழுதும் கெட்டு விடும் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயம் என்று நபிசல்லாக அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது